நாட்டு இணைய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நண்டு ரசம் செய்ய தேவையான பொருட்கள் நண்டு கால் குழுவும் எண்ணெய் மூணு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெங்காயம் ரெண்டு இஞ்சிப்பூண்டி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தக்காளி மூணு கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகாய் ரெண்டு உப்பு ருசி கேப்ப மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் ரெண்டு பூண்டுப்பட்கள் மூணு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் செய்முறை முதல்ல வந்து நண்டை நல்லா கிளீன் பண்ணிக்கிறோம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு இல்லைனா அது ஒரு ஸ்மெல் வரும் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு நல்லா அது கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் மிக்ஸியில் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு பூண்டு பற்கள் மூணு போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் மூணு ஸ்பூன் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் சீரகமர ஸ்பூன் சோம்பார ஸ்பூன் போட்டுருவோம் புரிஞ்சதும் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கிப்போம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ராஸ் மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் தக்காளியை வந்து ஒரு பெஞ்ச மாதிரி கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிடுவோம் இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு வதக்கிப்போம் இந்த நண்டை எடுத்து அதில் போட்டு தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பு ரசிக்கேற்ற மாதிரி போட்டுட்டு அப்புறம் கூட உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும் இதனால கொதித்து நல்லா கொதித்து வரட்டும் அதனால கொதித்து வந்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க மிளகு எல்லாம் அரைச்சிருக்கலையும் அந்த விழுதை எடுத்து இதில் இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நண்டு ரசம் தயார் நமக்கு இந்த தக்காளி புளி இப்போ பற்றலை கொஞ்சம் புளி கூட கரைச்சி விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும் சந்திப்போம்